பாரதத்தில் தர்மம் என்னும் நிகழ்ச்சியிலே மகாபாரதம் என்னும் இத்திகாசத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நம்முடைய பாரத தேசத்திலே தர்மத்தின்படி நடக்க வேணுங்கிறதை ரிஷிகள் முனிவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் அனைவருமே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலேயும் அடிப்படையில் தர்மத்தை பற்றி நடக்க வேணும் என்பதை பற்றி அவரவர்கள் இலக்கியத்தில் எழுதி வைத்திருப்பார்கள் ஆனால் நம்முடைய பாரத தேசத்துக்கே உண்டான பெருமை உலகத்தில் பல நாடுகளும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது சாந்தி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த போது ரத்த களரியிலே தேடிக் கொண்டிருந்த போது நம் நாடு அவர்களுக்கு உபனிஷத்துகளையும் கீதையும் இவ்வளவு பெரிய மகாபாரதத்தையும் கொடுத்தது சாந்தி வேணுமென்றால் தர்ம சிந்தனை வேணும் ஒரு தனி மனிதனையோ செல்வத்தை சேர்ப்பதையோ மட்டும் பார்க்காமல் உலகளாவிய அளவில் அனைவரும் நன்னா இருக்கணும்னு நினைக்க வேணும் அனைவருக்குள்ளும் பகவான் நிறைந்திருக்கிறார் புரிகள் வேண்டும் இதைத்தான் வேதங்கள் நமக்கு சொல்லுகின்றன தர்மத்தின் வழி நடக்கணும்னாலே எது தர்மம்ங்கிற கேள்வி வரும் அதை யாரான ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாகணும் ஆர் சொல்லலாம் எந்த மனிதனை சொன்னாலும் ஏன் அவர் சொன்னதுதான் தர்மம்னு நான் ஒத்துக்கணுமா நான் சொல்றதுதான் தர்மமா இருக்கட்டுமே என்று நமக்கு தோணலாம் அதற்காகத்தான் பகவானே தர்மத்தை சொல்லிவிடுகிறார் அவர் சொன்னா நம்ம மீறி நடக்க அவரிடத்துல பக்தி இருப்பவர்கள் நாம் அப்ப அவர் சொன்னதை கேட்போம் என்று பகவான் நன்று நம்புகிறார் நாமும் அதன் வழிதான் இருக்க வேண்டும் பகவானே எழுதி வைத்தது அவருடைய திருவுள்ளத்திலே இருப்பதுதான் வேதங்கள் உபனிஷத்துக்கள் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் ஏதோ ஒரு மனிதன் எழுதினான் இன்ன காலத்தில் எழுதினான் இன்ன பயனுக்காக எழுதினான் என்றெல்லாம் நாம் குறைத்து மதிப்பிடுவது கூடாது அதை அனாதினும் அபௌருஷேயம் என்னும் சொல்லுவார்கள் ஒரு தேதியிலிருந்து வேதங்கள் பிறக்கவில்லை நான்கு வேதங்களுக்குள்ளே இன்னது முதல்ல தோன்றிற்று இன்னது இரண்டாவது தோன்றிற்று இன்னது மூணாவது இன்னது நாலாவது என்கிற பாகுபாடும் கிடையாது அனைத்தும் ஒன்றாக அனாதிகாலமாய் என்று தோன்றிற்றென்று தெரியாமலே உள்ளது அது பகவானே சொன்னது பிரம்மாவுக்கு உபதேசித்தது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் எப்போதும் இருப்பது அப்ப பரமமான பிரமாணம் ஞானத்துக்கு உண்மையான ஊற்றாக நாம உண்மையறிவு பெறுவதற்கு உண்மையான ஊற்றுவாயாய் வேதங்கள் தான் இருக்கும் அந்த வேத வேதாந்தத்தை நன்கு உணர்ந்த ரிஷிகள் அதை தாங்களே இதிகாச புராணங்களாக எழுதி வைத்தார்கள் இதிகாச புராணங்களின் உதவியோடே வேதங்களை நன்கு கற்று தர்மத்தை தெரிந்து கொள்ளலாம் நமக்கு ஒரு நல்லது பண்றதுக்காகத்தான் ரிஷிகள் இப்படி பண்ணிருக்கான் வேத வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்மால் ஆகுமா இப்ப நாமே ராமாயண கதை கேட்டிருக்கோம் பாரத கதை கேட்டிருக்கோம் பாகவத கதை கேட்டிருக்கோம் கஜேந்திரம்ங்கிற யானைக்கு பகவான் வந்து அருள் புரிந்தார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பிரஹ்லாதனுக்கு நரசிம்ம பெருமான் தூணி தோன்றினார் அனைவரும் அறிவார்கள் இதே வேதத்தில் என்ன கதை சொல்லிருக்கு சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன சொல்லிட்டு பிருகதாரண்ய உபனிஷத்துல என்ன சொல்லிட்டு நம்ம ஆருக்குமே தெரியாது பாருங்க அப்ப இதிகாச புராணங்கள் கதைன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் வேதம் வேதாந்தம்னா தெரியல இது பகவானே ஏற்படுத்திய ஏற்பாடு அவர் தான் வேதத்தை எளிமைப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்காக இதிகாசங்களையும் புராணங்களையும் கொடுத்தார் அப்ப பகவானுடைய திருவுள்ளமே அவருடைய சேஷ்டிதங்களே அவரை அறிந்திருக்கிற பக்தர்களுடைய கடைப்பிடிப்புகளே இதிகாசங்களிலும் புராணங்களிலும் உள்ளன அப்ப அவசியம் அதை பின்பற்றி நாம் நடக்கலாம் நடக்க வேணும் நடக்கலாம் என எந்த குற்றமும் வந்துடாது வேண்டியவர்கள் உபதேசம் நடக்க வேணும் என்ன பெருமானப்படி நடக்க வேணும்னு ஆசைப்படுகிறார் அதன்படி நடந்தாத்தான் நமக்கு முக்தி கட்டும் இந்த அடிப்படை கருத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் மனசுல நன்னா வாங்கிக்கணும் சிந்திக்க வேணும் ஆழ்ந்த முடிவெடுக்க வேணும் பின்பற்ற வேணும் உங்களிடத்தில் வேண்டிக் நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது சில சில கதைகள்லாம் பார்த்து நினந்திருக்கும் யக்ஷ பிரச்சனை முழுக்க கேள்வியா இருந்தது பதிலாக இருந்தது தத்துவார்த்தமா இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் மகாபாரத கதையன்னு பார்க்க ஆரம்பித்தோம் பதினெட்டு எவை எவை அப்படிங்கிறத உங்களிடத்துல சொன்னேன் அதுக்கப்புறம் ஆதி பருவம் முதல் பருவம் அதுல சம்பவங்கள் கூறப்பட்ட இந்த திறவியெல்லாம் எப்படி ஏற்பட்டது யாராரெல்லாம் கௌரவர்கள் ஆறு பாண்டவர்கள் ஏன் பாண்டவர்கள் கௌரவர்கள் எப்படி பிறந்தார்கள் இந்த கதையெல்லாத்தையும் தான் சொல்ல ஆரம்பிச்சேன் அதுல ஓர் நாள் கதை பார்க்கும் போது துஷ்யந்தன் துஷ்யந்தனுக்கு சக்குந்தலைத்தன் கல்யாணாச்சு அவர்களுக்கு பிறந்தான் அந்த பரதனுடைய வம்சத்தை வர்ணிக்க தொடங்கி அதில் குரு மகாராஜர் பிறந்தார் குருவாலே தான் இவா எல்லாருக்கும் கௌரவர்கள் பேர் வந்தது அப்புறம் குருவுக்கு பிள்ளை பிரதீப்தன் பிறந்தான் பிரதீப்தனுடைய பிள்ளை சந்தனு பிறந்தாருங்கிற அளவுக்கு பார்த்தோம் சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் நடந்தது ஏற்கனவே சத்தியவதி பராசர மகர்ஷியோட உயர்ந்த ஓர் பிள்ளையை பெற்றால் மறுபடியும் கண்ணித்தன்மையை அடைந்தாள் அந்த பிள்ளைதான் வேதவியாசர் என்று ஒரு கிளைக்கதை பார்த்துள்ளோம் சத்தியவதிக்கும் சந்தனுவுக்கும் கல்யாணம் நடந்தது சத்தியவதி தான் மத்யகந்தி அவர் மீனனுடைய கர்ப்பத்தில் தானே வெளியே பிறந்தவர் செம்படவன் வளர்த்து வந்தார் அதனால் அவளுக்கு மச்சியகந்தின்னு பேர் சத்யவதிக்கும் சந்தனுவுக்கும் கல்யாணம் நடந்து ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் சித்திராங்கதன் விசித்திர என்று பார்க்கும் இதுக்கு முன்னாடி ஒரு கிழக்கதை பார்த்திருக்கோம் சந்தனவனுக்கு மூத்த மனைவி கங்காதேவி கங்காதேவிக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்தவர்தான் தேவவிரதர் தேவவிரதர் தன் தந்தைக்கு மறுமணம் புரிந்து வைக்க வேணும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய பிரதிஜை செய்தார் சத்தியம் எடுத்தார் அதனாலதான் என்ன அவருக்கு பேர் வந்ததுன்னு மற்றொரு கிளைக்கதையும் பார்த்திருக்கோம் விசித்திராங்கன் சித்திராங்கன் விசித்திர ரெண்டு பேர் சந்தனவுக்கு தோன்றினார்கள் அதிலே சித்திராங்கதன் யாரோடோ சண்டையிட்டு மூன்று ஆண்டுகள் சண்டை போட்டு அவன் உயிரை விட்டான் சித்திராங்கதனுக்கு அடுத்தவன் விசித்திர வீரியன் விசித்திர பட்டத்துக்கு ஏற்றினார்கள் தாயார் சத்தியவதி தான் இருக்கான் சந்தன மகாராஜன் இல்ல சத்தியவதி பார்த்து விசித்திர வீரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுவிட்டான் விசித்திர வீரனுக்கு சற்று சற்று வயசாக அவனுக்கு ஒண்ணு உடம்பில் ரொம்ப தெம்பு இருக்கவில்லை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணும் அப்படின்னு பீஷ்மர் இருக்க ஆசை ஆனா பிள்ளையோ சின்ன பிள்ளையா இருக்கான் இன்னும் வயசாகல அதனால நாம போய் சுவயம்பரத்தில் ஈடுபடுவோம் ஸ்வயம்பரத்துக்கு போனார் காசி தேசத்து மன்னவனுடைய மூன்று பெண்கள் அம்பா அம்பிகா அம்பாலிகா என்பவரை ஜெயித்தார் யாரும் எதிர்க்கவில்லை எதிர்க்கிறவர்களையும் ஜெயித்து விட்டார் தன் பேரின் மூணு பெண்களையும் உட்கார்த்தி வைத்துக் தன் நாடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போது முதல் பெண் பேசினாள் அம்பா அவள் பீஷ்பர பார்த்து சொல்றார் நான் மற்றொரு ராஜகுமாரனை காதலித்தேன் சால்வராஜாவை நான் காதலித்திருக்கிறேன் அதனால உன்பிள்ளை நான் வந்து கல்யாணம் முடியாது என்று வேண்டினாள் அவள் பேச்சில் இருக்கும் உண்மை பீஷ்மருக்கு புரிய அங்கேயே தேர நிறுத்தினார் தாராளமாக போகலாம் ஒரு பெண் யார வரித்தாளோ அவனைத்தான் கடிமனம் புரிய வேண்டும் பெண்ணே போயிட்டு வா அப்படி நான் அனுப்பிச்சுட்டார் அந்த பெண்ணு நேர் அங்கு சென்றாள் மன்னவனிடத்தை வேண்டினாள் ஆனா ஏனோ விசித்திரமான சங்கல்பம் அந்த மன்னவனுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை எப்ப பீஷ்மர் உன்னை சுவயம்பரத்தில் ஜெயித்து விட்டாரோ அப்புறம் நீ அவளுக்குரியவள் அதனால் இங்கு வரக்கூடாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று மறுசூட்டான் இங்கேயோ பீஷ்மரிடத்துல விட பெற்று போயாச்சு அங்கேயோ யார் ஆசைப்பட்டாலோ காதலன் மறுக்கிறான் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவித்தாள் அம்பா குச்சம் யார் பேரது நான் தான் பாவம் பண்ணிருக்கிறதுனால இந்த மாதிரி தவிக்கிறேனா இல்ல ஒருவேளை நான் காதலிச்சது தப்பான ஆளை காதலிச்சுட்டேனும் நேர பீஷ்மனிடத்துல கேட்டுண்டு இவர் பேரில் இருக்கும் ஆசையால் தானே வந்தேன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் விஷயத்த உண்மையை எடுத்து சொன்னாலும் கேட்டுக்க மறுக்கிறார் அப்ப தப்பானவன காதலி சுட்டேனா இரண்டாவது மூணாவது பீஷ்மர்தான் தவறை திருத்தினார் அவர்தானே நம்ம இப்படி அனுப்பி வைத்தார் என்ன அவரை பற்றியும் நினைத்தாள் அந்த நினைவு ஓங்க ஓங்க சரி திரும்ப போய் பீஷ்மரிடத்திலே கேட்போம் என்று அவரிடத்திலே வந்து அந்த காதலன் என்ன விட்டு நீரை அழைத்துப்போம் உமுடைய பிள்ளை விசேத்திர வீரனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்ல அவர் மறுத்துவிட்டார் எப்படி நீ மற்றொரு தன்னை காதலித்து விட்டாய் என்னிடத்தில் வாங்கிவிட்டாய் அனுமதி பெற்றுக் கொண்டு போனாய் திரும்ப இங்கும் வர வியலாது என் பேரும் கைவிட்டு விடவே பெண்ணுக்கு இனம் கோபம் ஏற்பட்டது பீஷ்மர் பேரில் கோபம் ஏற்பட்டல் பரசுராமரிடத்திறபை அவள் அடைக்கலம் புகுந்தாள் பரசுராமருடைய ஆசிரமத்துல போய் அவருடைய திருவடிகளை பிடிச்சி இந்த மாதிரி நான் நான் அனுமதி அங்கு போனேன் அவனும் மறுத்தான் திரும்ப வந்தால் இவரும் மறுக்கிறார் என்னை எதற்காக இவர் சிறைய எடுத்து கொண்டு வந்தார் இவருடைய குற்றம் அதனால் எனக்காக நீ பீஷ்மரிடத்துல சண்டை போடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் அம்பாவின் வேண்டுகோளுக்கு பரசுராமனும் அவள் பக்கத்தில் இருக்கிற உண்மை மனசிலே பட பீஷ்மரோடைய பெரும் சண்டை புரிந்தார் ரெண்டு பேரும் சளைத்தவர்கள் இல்லையே பரசுராமருடைய கோபத்துக்கு குறைச்சலா வீரத்துக்கு குறைச்சலா பீஷ்மரிடத்தில் இருக்கிற சாந்திக்கு குறைச்சலா வீரத்துக்கு குறைச்சலா பெரும் யுத்தம் உண்டது இந்த யுத்தத்தினாலே உலகத்துக்கு நன்மை ஏற்படாதுன்னு தேவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களே கீழகத்துக்கு வந்து பரசுராமரிடத்தில் பேசி இந்த சண்டையில் நீர் ஈடுபட வேண்டாம் தவிர்ந்து விடும் என்று சொல்லவே அவர் நிறுத்திவிட்டார் தேவர்கள் சொல்லுட்டா ரிஷிகள் சொல்லுட்டார்னா பெரியோர்கள் கண்டிப்பா கேட்டு அதுக்கு மேல புரிவாதம் பிடிக்க மாட்டார்கள் நமக்கே ஒரு விஷயத்த பண்ணியாகணும் என்ன இருக்கு உயர்ந்தவர் ஒருத்தர் வர்றார் பரம பக்தர் பாகவதர் இல்லப்பா இது வேண்டாம் போட்டுக்கு நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னார்னா ரொம்ப காரணக்காரியங்களை ஆராய்ந்து நாம பிடிவாகமா இருக்க கூடாது ஆப்தர்கள் பெரியவர்கள் சொன்னா கேட்டுக்கொள்ளும் பக்குவம் வேணும் அதனால எங்களுக்கு என்ன சுவாமி லாபம்னா பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுகிறது யாரெல்லாரையும் அவன் தன் பக்தன் வச்சிருக்காரோ அந்த பக்தன் சொன்னபடி நாம கேட்டோம்னால் அவர் திருவுள்ளத்தன் ஆனந்தம் இப்ப கொஞ்சம் விட்டு கொடுக்கறாப்புல இருந்தாலும் நாளைக்கு சேர்த்து வச்சு நமக்கு எல்லாமே கடைச்சுடும் அதனால உன்னை விடுறதுக்கு தயங்கக்கூடாது நம்முடைய ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கவே கூடாதுன்னா சத்தியத்தின்படி இறங்கவே கூடாது வாஸ்தவ சத்தியத்தின்படி தான் பெரியோர்கள் சொல்றான்னு விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்துட்டார் சண்டை நின்றுராமர் அம்பை என்ன நீயே பார்த்துக்கொள் அம்பா சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்து அடுத்த பிறவி நான் எடுக்க வேண்டும் பீஷ்மரை கொல்லும் பிறவி எடுக்க வேண்டும் என்கிற வரம் வாங்கி கொண்டால் துருபத மகாராஜனுடைய பெண்ணாக சிகண்டியாக போய் பிறந்தார் அந்த சிகண்டியே ஆண் தன்மை பெண் தன்மை இரண்டும் கலந்தவளாக இருந்து அவளே அர்ஜுனனுடைய நின்று கொண்டு பீஷ்மரை கொல்லும் முன்னாடி அர்ஜுனனுக்கு போல இருந்து பீஷ்மரால சண்டை போட முடியாம தடுத்து அர்ஜுனனை சரமாரியாக அம்பையை வைத்து பீஷ்மரை அழுத்து வீழ்த்தினாள் கதை நீங்களும் அறிந்தது நானும் அறிந்தது அப்ப அது அம்பையினுடைய கதை முடிஞ்சு போச்சு நிச்சயம் ரெண்டு பேர் இருக்கா அம்பிகா அம்பாலிகா இருவரையும் பீஷ்மர் அழைத்து கொண்டு வந்தார் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டார் ஆனா அந்தோ பரிதாபமான செய்தி அவர்களுக்கு புத்திரப்பேர் ஏற்படுவதற்கு முன்னாலே விசித்திர வீரியன் மறித்து போனான் அவனுக்கு உயிர் படுத்து அப்ப மறுபடியும் இந்த தேசத்துக்கு வாரிசு இல்லை ஆண்டாகனமே இவர்களை நம்பித்தானே தேசம் உள்ளது எப்பேற்பட்ட ராஜாக்கள் எவ்வளவு தர்ம சிந்தனை இருக்கிறவா இதை மறுபடியும் சத்யவதி யோசிக்கிறாள் வது என்று அவளுக்கு புரியவில்லை அப்பதான் அவளுக்கு தோணித்து நம்ம பழைய பிள்ளை இருக்கானே வேதவியாசர் அவர் பரத்து பொறச்சே சொல்லிட்டு போயிருக்காரு ஏதாவது உனக்கு தேவை ஏற்பட்டால் ஆபத்து ஏற்பட்டால் தாயே என்னை கூப்பிடு நான் வந்து உதவி புரிகிறேன் அப்படியும் வேதவியாசர் சொல்லிட்டு போயிருக்காரு ஒன்னு செய்வோம் இந்த இரண்டு பெண்களையும் அருள் புரிந்து அவர்கள் கணவன் இல்லாவிடிலும் அவர்களுக்கு அருளி குழந்தை பிறக்க செய்ய வேண்டும் இது மகிஷியான வேதவியாசரால தான் முடியும் அப்படின்னு சத்யபதி நினைத்து வியாசரை அழைத்தால் அவரிடத்தில் விஷயத்தை எடுத்து சொன்னால் முதலில் வியாசர் மறுத்தார் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய ராஜநீதியை ஏற்றுக்கொண்டு உனக்காக சம்மதிக்கிறேன் அவர்களை அருள்கிறேன் ஆனால் ஒன்று நான் ரிஷி என் உடம்பில் துர்நாற்றம் இருக்கும் என்னை காண்பதற்கு சகிக்காது அவர்கள் தயாரா என்று கேட்டு கொண்டு விடு அவர்கள் சம்மதித்தால் தான் என்ன ஏற்பாடு என்று வேதவியாசர் சொன்னார் சரி அப்படின்னு சத்தியவதியை ஏற்றுக்கொண்டாள் ஓரிடத்தில் வேதவியாசர் அமர்ந்திருக்கிறார் முதலில் அருள் பெறுவதற்காக அம்பா பறத்து போயாச்சு அடுத்த அம்பிகா அடுத்த அம்பாலிகா இவா ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு அதுல அம்பிகா வேதவியாசரிடத்தே வந்தாள் வரும்போதே அவருடைய கோரமான ரோபம் ஒரே தபசாலே மெலிந்து போய் கிடக்கிறார் உடம்பு எடைத்திருக்கிறது முகமெல்லாம் ஒட்டி போய் கண்ணை ஒட்டி போயிருக்கு அதை பார்க்க தைக்காமல் இப்படி கண்ணை மூடி நூட்டா அம்பிகா அதை பார்த்தால் கண்ணை மூடின்றதுனாலே அவளுடைய அருள் அவ்வளவில் தான் கிடைத்தது திரும்ப போனால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது வியாசர பார்க்கரசேவே கண்ண மூடினுட்டபடியால் தன்னிழந்த திருதராஷ்டிரன் பிள்ளையாக பிறந்தான் இது அம்பிகாவினுடைய சரித்திரம் மூணாவது பெண் அம்பாலிகா அடுத்த அம்பாலிகா வேதவியாசரிடத்தை சென்றாள் அப்போது அவருடைய உடம்பு வெளுத்து துர்நாற்றத்தோட காண செய்யாத இருந்தபடியால் அதை கண்ட இவள் உடம்பு நரிந்து போய் வெத்து போய் ஜரம் கண்டு போயிட்டு ஆகையால் அவளுக்கு பிறந்த குழந்தை பாண்டு வெளுத்து போய் ஜுவரம் கண்டு உடம்பில் ஷோகையோடு இருந்தான் வீரம்தான் வலிஷ்டந்தான் ஆனா உடம்புல சோகை ஏற்பட்டது அப்ப இப்படித்தான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் பிறந்தார்கள் அப்ப அம்பிகா அம்பாலிகா அம்பிகாவுக்கு திருக்கராஷ்டிரம் அம்பாலிகாவுக்கு பாண்டு இப்படி இவரும் பிறந்தார்கள் அப்பவும் என்ன இப்போ இதை போல ரெண்டு பிள்ளைகள் பிறந்து விடுத்தே இவர்களை வச்சு நாட்டை ஆள முடியுமா என்று சத்தியவதிக்கு சந்தேகம் மறுபடியும் வியாசரிடத்தில் பிரார்த்திக்கிறார் ஏன் அம்பிக்கைக்கு இன்னொரு பெண்ணை நீ அருளலாமே அப்போது அம்பிக்கை என்ன பண்ணா இனிமே அந்த வேத வியாசரை பார்க்கறதுக்கு நம்மால முடியாது அதனால தன்னுடைய வேலைக்கார பெண் உறுத்தியை நீ போய் வியாசரிடத்திலே பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல இந்த வேலைக்கார பெண்ணு நல்லா விஷயம் தெரிந்தது நேர வியாசரிடத்துல வந்தாள் அவருக்கு அனைத்து பணிவிடுகளையும் சாந்தமான மனசோடே செய்தார் வியாசரும் நன்கு அனுகிரகித்தார் அப்போது அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது அதுதான் மேலே பெயர் பெறப் போகிறான் அப்ப மூணு குழந்தைகள் பிறந்ததை பார்த்துக்கோம் இதுல அம்பிகாவுக்கு பிறந்த தித்திராஷ்டிரன் அம்பாலிதாவுக்கு பிறந்தது பாண்டு வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்தது விதுரன் மூவருடைய பிறப்பையும் என்னான்னு பார்த்துக்கும் இனிமே இவர்கள் மூவர் எப்படி வளர்ந்தார்கள் அதில் எப்படி தித்திராஷ்ரத்திலேருந்து பாண்டுவுக்கு ராஜ்யம் போச்சு விதுரனுடைய பழைய கதை என்ன இவைட்டும் பிற்பாடு பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்